தன் தன்மை கடவுள் தோற்றுவது சுருக்கமான இலக்கணம் அதன் பிறகு உபாதான காரணமான அவித்தை எப்படி அனிவசனியமும் அப்படியே ரஜு சர்ப்பமும் அதன் ஞானமும் அனிவசனியம் ஆவதால் சர்ப்பும் தான் அதனுடைய ரெண்டுமே அனிவசனியம் தான் சமான சுபாவன அவித்தை என்பது மாயை அவிதி, பிரகிருதி சக்தி எல்லாம் ஒரு பொருள் சொற்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வேறு பிரகாரமான ஆகாரம் ஆகாரம்னா வடிவம் அர்த்தம் அப்படியே ரஜ்ஜு அவச்சின்ன வசித்தான சேதனம் சத்ரூபம் ரஜ்ஜு அளவுக்கு இருக்கின்ற சேதனம் இருக்கு அது அதிஷ்டானம் அந்த சேதனம் தான் சத்ரூபம் இருபுத்தன் உடையது சர்ப்பமும் அதில் ஞானமும் சத்தினும் விளச்சனாவதால் விளச்சம வேறு விபரீத சுகா அடையணவா அதனால வேறு சுபா இருக்கிறது அனிராசுரூபம் என்பது சேதனத்தினும் வேறு பிரகாரமான ஆகாரம் சேதனம் இதுவோ நித்தாரூபம் பௌர்ரூபம் ஆகவே இது இலக்கணம் சொல்லிவிடுகிறார் அப்புறம் அதிலிருந்து பிரசங்கம் பிரம்மாறுதல்பதிசேத அதிக்கு வழக்கம் என்னமே ஐம்பதா பிரசங்கம் மித்தியா சர்பத்தின் அதிஷ்டானம் ரஜுவ உபதிசேதனமா ரஜுவல்ல என்பது இப்ப பிரசங்கம் என்ன எப்படி என்றால் சர்ப்பத்தை போல ரஜ்ஜுவும் கற்பிதம் கற்பித வர்த்து அந்நிய கற்பிதத்திற்கு அதிஷ்டானமாதல் கூடார் அது பாம்பும் கற்பிதம் தான் ரஜ்ஜுவும் கற்பிதம் தான் சத்தியபேதம் ஆனால் ரெண்டும் கற்பிதம் தான் அதுபத்து இது பார்த்து இது வியாபார சத்து அவ்வளவுதான் அதனால் ரஜ்ஜ பூரி சேதனமே அதிஷ்டானமா இப்போது ரஜ்ஜ பூரி சேதன்தான் அதிஷ்டானங்களை கொண்டு போறாங்க ஜு அல்ல அதிஷ்டான சொல்லுவோமாயின் ரஜ்ஜவும் சேதனமும் ஆகிய இரண்டும் அதிஷ்டானமாம் அப்படி சொல்லப்படாது என்ன அர்த்தம் அது ஆம்பு தோற்றா மாத்திரம்தான் அதுக்கு முதல்ல சத்தியம் தெரிஞ்சது ரஜ உபகி சாதனம் அப்படிங்கிறது வளைபடி சாதனம் ஐஸ்டான் சாதனம் அது இப்போ ரஜி விஜயசேஷமா கொல்லாமன்னா கொல்ல முடியாது சொன்னா ரஜ்ஜவில் கூடி இருக்கிற சாதனம் அர்த்தம் ஊடுருவி இருக்கிற சாதனம் அர்த்தம் ரஜ்ஜவில் ஊடுருவாம வளைபட்டது அது உபகி சாதனம் அது ஊடுருக்கிறது எதுபோல கடம் கடத்துக்குள்ள ஆதாயம் இருக்கு அது கட ஆகாசம் சொல்கிறோம் கடத்தி வெளியிருக்கிறது மகாசம் சொல்கிறோம் கடத்தி ஓட்டுக்குள்ளீர்களாக சார் ஓட்டாக அப்போ அது அதான் விசிட்டம் பண்ணி போயிரு கடை விசிட்ட ஆகாயம் அது கடத்துல ஊழியர்கள் அப்படி போல ரஜி உபகித சாதனம்னா ரஜ்ஜினா வலைப்பட்ட சாதனம் அது அதிஷ்டானமாக கொள்ளலாம் ரஜை விசிட்ட சாதனம்னா ரஜ்ஜியில் ஊடுருவிக்கிற சாதனம்னு அர்த்தம் ரஜ்ஜு அளவுக்கு ஊ ஊடுவான இருக்கிறது வலைப்பட்டது ரஜுவிலேயே ஊடுருக்கிற சேதம் இருக்கே கரெக்டாக கண்டா மாதிரி ஆதாயம் அதுவே இட்ட சேதனம் போயிருக்கும் இட்ட சேதனத்தையே அடிஷ்டமாக கொண்டோம்னு சொன்னா அப்போ அந்த ரஜ்ஜுவும் அடிஷ்டானது அது சேதம் அடிச்சானம் ஆகுது அது கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்காக சொல்லுது இதை பண்ணாலும் வளைபடுதுன்னா ரெண்டு ஒன்று தான் அவ சின்னம் வளைப்பட்டது உபகிதம் இந்த ஒரு விளக்கம் ஆகலாம் இதுல ரஜ்ஜுவும் சேதனமும் ஆகிய இரண்டும் அடிச்சானமாம் ஆகவே ரஜ்ஜு பாகத்தில் அடிஷாணத்தின்மை பாதிக்கப்பட்டிருத்தரும் ரஜ்ஜு உபரி சேதனே அடிச்சானமாம் அதனால விட்ட சேதனம் கொல்லப்படாது ரஜ்ஜு உபயோக சேதனம் தான் கொள்ளணும் ரஜுவ சாதனம் அதிஷ்டானம் அன்று என்று மறுத்தாச்சு அப்படியே சர்ப்பஞானத்திற்கு சாட்சி சாதனம் அதிஷ்டானமா இப்போ பாம்புக்கு பார்த்தாச்சு பாம்பு ஞானத்துக்கு பார்க்கணும் இப்போ சர்ப்ப ஞானத்திற்கு சாட்சி சாதனம் தான் அதிஷ்டானம் இங்கே அங்கே வந்து பழுதி அந்த உபதி சாதனம் இங்க சாட்சி சாதனம் அந்த கண்ண உபிசாதனம் பேரு சாட்சி சாதனம் அந்த உபரிசேதனம் ஒன்றுதான் மயக்கமாக அந்த இடத்தில் விடயத்திற்கும் அதன் உபாதிபேதால் அதிஷ்டான விசால ரூபமாக ரஜுவன அப்ரதி தோற்றாமை அவைத்தையில் சோப வாயிலாக இரண்டன் உற்பத்தியிலும் நிமித்தமாவது போல ரஜானமும் இரண்டு நிமித்திலும் நிமித்தமா எப்போ பழுதை தோற்றம் உண்டு அதே போல இங்கே அந்த கணத்திலையும் போய் ரஜ்ஜி ஞானம் வந்தது இங்கேயும் பழுதை ஞானம் போய் பாபு ஞானம் போய் ரஜ் ஞானம் வந்து ரெடில் நிபத்தின் பேர் அங்கேயே நிவர்த்தி இங்கே நிமித்தி ஆனால் அது கஷ்டம் ரஜ்ஜோ பரிசாதனம் இது கஷ்டான அந்த கடல் பயிர் சரியில்லைன்னும் அந்த கேள்வி போற போகுது இப்போ ஐம்பத்தி ஒன்று சொல்லதினால ஒரு சங்கை பறக்குதுன்னு சொல்றாரு சங்கை கேள்வி நித்யாவாஸ்து யார் அதிஷ்டானமோ அவ அதிஷ்டான ஞானத்தினால் நித்தியாவாஸ்தி நிவர்த்தியாம் என்பது அத்வைதவாதத்தின் சித்தாந்தம் நீ சொல்ற சேர் தான் இங்கே நித்யா சர்பத்திற்கு அதிஷ்டானம் ரஜ் வந்தான் என்பதும் அந்த அப்படி இருந்தாலும் ரஜ உபதி சேதனும் என்று கூறினமையே அப்படி சொன்னதுனால ரஜ்ஜு ஞானத்தால் சர்ப நிவர்த்தி கூடுமாறு எங்கனே என்னேன் எல்லாருக்கும் பழுவ பாம்பு தெரிஞ்சது அந்த பாம்பு வாங்கிட்டு போனா விடை வச்சாங்க பாம்பு வச்சு பழுவ ஞானம் வந்துச்சு இவ்வளவுதானே ஒழிய யாருக்காவது பழுவ உபதி ஞானம் வந்து ஒருத்தர் வராம நிவர்த்தி எப்படி ஆச்சு நீ சொல்றீங்க ரஜ்ஜு உபதிசேதனம் அதி எப்படி என்ன கேள்வி பழுதையில தெரியுது பாம்புக்கு பழுதை அதிர் இது வரைக்கும் இப்போது பழுதை அதினா பழுதை உபகனம் இருக்கேன் அதிர்ற சாதனம் அதனால அப்ப கேள்வி என்ன நீ சொல்ற சொல்வான் ஆனாலும் உலகத்திலே மக்களுக்கு அலிஷான சேதனம் ஞானம் வந்த பிறகு பாப்பி நிகர்த்தி ஆகறதில்லை பழுதை ஞானம் வந்தாலே நிகர்த்தி அப்ப நீ சொல்றது இப்படி பொருத்தமா என்பது கேள்வி கேள்வி அர்த்தமாச்சா முதல்ல பார்த்துக்கோங்க நீங்க சொல்றது பொறுந்திலேயே அர்த்தம் அப்படி அப்படி கேள்விக்கு தார்ப்புல மதம் என்ன அர்த்தமாச்சா எல்லாத்துக்கும் அழைச்சாலும் சேரம் தான் எல்லாம் அந்த கொள்கை நேரம் தான் கொண்டு போகிறேன் படிப்படியாக கொண்டு போறது அப்படி கொஞ்சம் கிரமமாக போனா தான் புரியுதுங்கிறதுக்காக எடுத்த உடனே பிரம்மஞ்சி பிரம்மஞ்சம் மித்தியா புரியுமா கேட்டுக்கணும் சரி என்னவோ சூட்டிக்கு போங்க அதனால எப்போ அதை வளர்க்குறாரு ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் உத்தரம் பதில் சொல்றார் ஜ பதார்த்தங்களின் ஞான விருத்தி ரூபமாக உண்டாகும் மேல் அங்கே ஆவரண பங்கம் விருத்தியின் பிரிவாஜன ஜட பதார்த்தங்கள் இருக்கின்றன அதனுடைய ஞானம் அந்த கரணத்தின் விருத்தி ரூபமாக உண்டாகாமல் ஒண்ணு சொல்லிருக்கு அவித்தியாவிறி அந்த கணவருத்தி என்னும் மயக்கத்தை கொடுக்கும் அந்த விருத்தி விளக்கத்தை கொடுக்கும் அது என்ன அது ஒன்றும் புரியலையே அப்படின்னா உலகத்தில் எந்தெந்த விஷயத்தில் எது தெரியல புரியலன்னு தெரியுமோ அதெல்லாம் அவத்தியாபரித்தின்னு வச்சுக்கிறோம் எது விஷயமா இருந்தோம்னு சரி என்ன ரெண்டு பேர் பேசுகிற புரியலையே புரியலன்னா அவித்தா வருத்தி வைக்கிற அர்த்தம் ரெண்டு பேரும் பேசுகிறாங்களே அது புரிய எனக்கு அப்படின்னாக்கா அந்த கண்ண வச்சுன்னு அர்த்தம் படிக்கிறோம் படிக்கிட்டே இருக்கும்போது காண சோனா வித்தியாசம் தெரியாமல் படிக்கிறோம் தப்பா படிச்சுக்கிட்டோம் தப்பா படித்தான் அவித்தி அப்புறமேல சம்படி போச்சு பாத்துக்கணும் எங்கெங்க எங்க தெரியுது அந்த கண்ண விருத்தி அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கேள்வி அப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த கணத்துக்கு அப்படின்னு இருக்கலாம் உதாரணமா அந்த விஷயம் தெரியுமா உனக்கு தெரிய அது விஷயம் தெரியும் ஆனா நான் அது கவனிக்கிறது அப்படிங்கிறான் இது வருத்தியது என்ன அர்த்தம் எனக்கு ஆனா அதுல நான் தெரிஞ்ச போறேன் தேவையில்லை அப்படிங்குறான் அப்படியே அந்த கருத்து அப்படி தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியலங்கிறது அவித்தியாவிருத்து தெரியும் ஆனா அது வேண்டியது இல்லை அப்படின்னா அந்த கண்ணாது இப்படி எல்லா வசதியும் பார்த்துக்கலாம் தெரிஞ்ச ஒதுக்கிறது அந்த கனவுருத்தி தெரியாமல் ஒதுக்கிறது அவித்தியாவிருத்து அப்படி வித்தியாசம் தெரிஞ்சு எல்லா விஷயமும் புரிஞ்சு அந்த கடை விருத்திப்போம் ஒரு முறை சொல்லும் போது ஒண்ணு புரியலங்கிறீங்க சரி அவங்க அழுத்தம் என்ன புரியுதுனா அந்த விஷயத்தில் வரும் அவ்வளவு புரிஞ்சு போச்சு ஆனாலும் புரிய வைக்கல புரிய வைக்க முடியல நாங்களுக்கு தெரிய சொல்ல வரல அங்கே அவித்தியாவுத்தி இருக்குன்னு தெரியுது சொல்ல வர சொல்ல வரக்கூடாது அவத்திய அங்கே முடி இருக்கு ஒவ்வொருலையும் அப்படித்தான் காணா இருக்கு சோனா மாதிரி தெரியுது சோனா காணாமது அப்படின்னா அந்த இடத்துல அவித்தே ஆர்த்தி இருக்கு ரெண்டாவது பார்க்கும் தெரியாதேன்னா அதுக்கு வீட்டுக்கு வந்து உன்ன கடத்தூரில் உட்காந்துக்கோங்க ஷாம்பிளும் உட்காந்து இருங்க எத்தனை வாகன எத்தனை மணிக்கு போகிறான் வர்றான் ஏன் போகிறான் வர்றான் நம்ம கண்டுபாடா அவன் பாடு போவாங்க வருவாங்க அவங்க இஷ்டம் எங்கே இருந்தால் எங்கே போகிறாங்களோ எங்கே இருக்கா நம்ம கண்டுபா சொல்ல முடியுமா நான் பார்த்து நான் ஒன்றும் பையன் பேசுகிறேன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அவன் பாட்டு போகிறோம் போய்கிட்டே இருக்கான் வந்த வரைஞ்சிக்கிட்டே இருக்கான் பேசுகிறேன் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒன்றுமே நமக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி போல் சாட்சியானதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் விருத்தி உற்பத்தி ஆகிட்டே இருக்கேன் உற்பத்தி ஆகிட்டா தான் இருக்கும் அது பாடு போகும் நல்லது செய்யும் கெட்டது செய்யும் அதை பத்தி நமக்கு சம்பந்தம் கிடையாது பாக்குற சம்பந்தம் உண்டு அதான் சம்பந்தம் மற்றபடிக்கு அது வந்துட்டு போயிட்டே இருக்கும் வந்துட்டு போயிட்டு விவகாரம் இல்லையா அப்படின்னு சொன்னா அது அந்த காரணத்துக்கு விவகாரம் ஆபாசனுக்கு உண்டு என்ன ஆபாசனுக்கு அபிமானம் இருக்காங்க உட்காந்துக்கிட்டே இருக்கு ரோட்ல போறா தெரிஞ்சவங்க யாராவது வந்தா பேசுறீங்களே இல்லையா அபிமானம் இல்ல அபிவாரம் மறந்துட்டு இருக்கும் போதும் வர ஆரம்பம் போறவங்க போறேன் சரி போனா நமக்கு என்ன போயிச்சு அபிவாரம் இல்லை அப்புறம் வந்த பிறகு அந்த யோகாங்கள் பெருசாக இருக்கலாம் சாட்சி பார்த்து சம்மந்தம் கிடையாது ஆனா சாட்சி அண்டிதான சேர்த்துனாலும் நடக்குது ரோடு போய் ஆகணும் அந்த காரணம்னா உறுப்பி தாவல் உருத்திகள் ஆகிட்டே இருந்தது இருக்கும் அதனால இந்த அபத்தினால்தான் வாரம் கிடையாது அபிமானம் கிடையாது விருத்தருவமாக உண்டாக மேல் அங்கே ஆவரணும் பிரியோஜனமா அந்த கண்ண விருத்தி என்ன பண்ணது ஆவணத்தை உண்டதுக்கு அஞ்ஞானத்தின் அது சக்தி ஆகலாம் அந்த மறைப்பு இருக்கே ஆவரணம் மறைப்பு அஞ்ஞானத்தின் சாமர்த்தியம் ஆவரணம் ஜடத்தின் ஆசிரிதம் எப்போது மறைப்பானது ஜடத்திலே மூடிட்டு இருக்காது சம்பந்தம் சம்பந்தம் இல்லை அதனால பழுதிய போடுறது இல்லை சேனத்து தான் ஜடத்திற்கு அதிஷ்டான சாதனத்தின் ஆசிரிதமா அதனால அது ஜடம் இருக்கே அதிஷ்டான சேதத்தின் அதுனா இடமும் அர்த்தம் ஆகலின் அப்படி இருக்கிற காரணத்தினாலே ரஜ்ஜுவின் சமானாகாரமான அந்த சேதனத்தின் ஆவரணமே பங்கமான் ரஜ்ஜுவ அளவுக்கு சமானம்னா சமான அளவு ஆகாரம்னா வடிவம் அது சமான வடிவம் ஆகும் போது அந்த விருத்தி ஏற்படும் போது ரஜுவனால் வலைப்பட்ட சேதனத்தில் இரு அதுதான் நாசமடையும் சேவனத்தில் மறைச்சது தான் நாசம் அடையுது அதே போல் தான் மறைச்சிட்டு இருக்கு அந்த கணச மறைக்கல ஆத்மா மறைச்சிருக்கு அதான் மறைப்பு அவித்தான் மறைப்பு மறைப்போம் அவித்தது தான் அதுதான் அகடாடிச்சினால நாசம் பண்ணணும் அந்த கட்டினா உற்பத்தி பண்ணணும் விருத்தியின் கண்ணுள்ள சிதாபாசனால் பிரகாசிக்கும் அந்த விருத்தியில் இருக்கு பழுது மட்டும்தான் தெரியும் சுவயம் பிரகாசம் ஆதரவு அதன் ஆபாசனுக்கு உபயோகம் இல்லை அங்கே அந்த பெரிய பிரகாசத்தில் இந்த பிரகாச தேவை இல்லாம போகுது இவாற்றால் சிதாபாசனோடு கூடிய அந்த கரண விருத்தி ரூபமாகிய ஞானத்தில் உள்ள விருத்தி பாகத்திற்கு ஆவணபங்க பயன்பாச பாகத்திற்கு பிரகாசி ஜடமாக பெண்ணையோவனின் ஐட்டானோடு கூடிய ரஜுவானது விடயமாம் இக்காரணத்தால் சித்தாந்த கிரந்தங்களில் அந்த கரணத்தினின்றும் ஜனியானும் முழுதும் பிரமத்தை இவ்வாறு நிராவரமாய் சர்ப்பத்திற்கு அதிஷ்டானமாகியும் தனது பிரகாசத்தால் விளங்குவதால் ஞானமே சர்ப்பத்தின் அதிஷ்டான ஞானமாக சர்ப்ப நிவர்த்தி கூடும் என சொன்னதில் தாப்பி சொன்ன அந்த கருணை உறுத்தியானது ரஜி தே அடையுது ரஜிய பாக்கு சமாளம் அடைஞ்ச உடனே அதனுடைய வலைப்பட்ட சேதனம் இருக்கு மறைப்பு இருக்குது போக்கன உடனே இந்த விருத்தியபோக சேதனம் விசுவபோக சேதம் ஒன்னா போயிது ஒன்னா போன உடனே அந்த ஆவரணம் பங்கம் அடைஞ்சிருது பிறகு என்ன சொல்றது ரஜி தோற்று ரஜி தோற்றும் போது ஆபாச பாகனுக்கு ரஜிதா விளங்குறது அதிஷான் விளங்குறதில்லை எதனால சொன்னா அதிஷ்டான ஞானம் அங்க இல்லை ஆபாச பாகனுக்கு அப்போ அவனுக்கு விஷயம் சேதனத்தில் கிடையாது அந்த கண்ணது தான் சேதனத்திலே விஷயம் ஒழிய ஆபாசனுக்கு விஷயத்தில்தான் விஷயம் அந்த பிரகாசம் மனிதா விளக்குது அங்கே மறைப்பை போக்குறது அந் அந்த விருத்தினுடைய பயன் மறைப்பை போக்கிறவுன்னு பிரகாசம் அந்த சேதன பிரகாசம் ஏ தெரிஞ்சாலும் இவனுக்கு தெரியறதில்லை எப்படி போகல சூரியன் முன்னாலே விளக்கு வச்சு பார்த்தாலும் அந்த விளக்கு வேலை என்ன இருக்குது சூரியனை போய் பேட்டரிட்டு அடித்தா பார்க்குறாங்க வெடிச்ச பிறகு பேட்டரி நேரில் தேவையில்லை அது விஷயம் ஆகல இல்லை அதுபோல் ஆபாசனுக்கு அவிஷான விஷயம் ஆகலில் பிறகு என்ன ஆகுது அந்த அதிஷ்டான இடமா கொண்டு இருக்கின்ற பழுதை இருக்க பழுத அதனால தான் மக்களுக்கு பழுத ஞானம் வந்தாலே அதிஷ்டானம் இது அந்த தர்மபிராணி போரி பிறகு இது யாருக்கு விஷயம் சொன்னா விசாரபுருத்தான் விஷயம் விசாரபுரிசல் விஷயம் செய்யலாமாக்க அப்படி செய்யறதுனால தான் நாமரவத்தை நீக்கி பார்த்தோம்னா அதிபம் அதிர்ச்சியான இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்போ அந்த ஆபாசனுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா நாமரவத்தை நீக்கிட்டோம் நீக்கின இருக்கு அப்படின்னு அந்த ஆபாசம் நிச்சயம் பண்றான் அப்போ நித்தியாசன காலத்தில் அவளுக்கு இது ஒரு பயிற்சி இது இந்த ஞானம் இருக்கிறதுனால அந்த அபியாசத்துக்கு சாயம் பண்ணுது அப்படி பண்ணும்போது எல்லா நாமரூபங்களும் வித்தி என்றும் அலட்சியம் செய்தனும் சத்தியம் என்றும் அது சத்தியானது என்றும் நிச்சயம் உண்டா அவர்கள் நிச்சயம் தான் இங்க ஞானத்துக்கு பொறத்தே பார்த்த பிரற்றணும்ங்கிறதுக்கு இது அடிப்படைதெல்லாம் அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றதே அஜயத்திற்கு இது எல்லாம் தேவைப்படுது இது என்ன தேவை தேவையில்லை அப்படின்னு கருத்து அதனால இதை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஆபாசபாலனுக்கு பழையதான் விஷயம் அந்த காலத்துக்கு அது பழைய உபகனத்தை மறைச்சிருக்கிற மறைப்பை பார்க்கறது அது பயன் அப்படி இருக்கும்போது ஆபாசனுக்கு அனுஷ்டானத்தில் வேலை கிடையாது அந்த பிரகாசம் அங்கு செல்றதில்லை ஆனா அந்த ஞானம் இல்லாதனால விசாரம் இல்லாதனால அதனால பழுத ஞானத்தினாலேயே பாப்பிட போயிருது என்பது காரணம் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி இங்க நம் சற்பனை வருத்தி ரஜினி ஞானத்தார் கூலி மேல் கூடுங்க சீராப்படிதான் ஒத்துக்குவோம் ரஜி ஞானத்தினாலதான் மக்களுக்கு தெரியுதுன்னு சொல்றீங்களா சேரி இருக்கட்டும் சர்பஞ்சானத்திற்கு அதிஷ்டானம் ஆகிய சாட்சி சேதனம் அஞ்ஞாதமாக இருத்தல அந்த சர்ப்பஞானத்திற்கு ஏதாவது ரஜி நிவர்த்தி வெளியிலே போ பாபு நிவர்த்தி ஆகிடுச்சு பாபன் ஞானம் இங்க இருக்கேன் அதிஷ்டானத்துக்கு சாட்சியல்லவா சேதனம் சாட்சியாதம் அல்லவா அது அந்நாதம்னா மறைபட்டு இருக்கல்லவா அல்ல வெளிப்படாமல் இருக்கல்லவா ஞாதம் பண்ணா வெளிப்படு அஞ்சாத வெளிப்படாத நடத்தும் சர்ப்பஞ நிவர்த்தி கூடுமாறு எங்கனே ஏனேன் உத்தரம் ஐம்பத்தி நாலாவது விடயத்தின் அதீனமாக ஞானம் உழகாதலில் இது ஒரு இலக்கணம் விஷயம் எதுவோ அது அனுசாரம் வந்து ஞானம் உண்டாகும் அது நல்லதோ கெட்டதோ புத்தகம் விஷயம் இருந்தால் புத்தக ஞானம் தான் உண்டாகும் பாம்பு ஞானமோ அல்லது பழுத ஞானமோ உண்டாகும் மைக்கோசலத்தில் அந்த வேறு ஞானம் உண்டானாலும் கூட சாதரிசி வார்த்தா தான் உண்டாகும் பழுதியில ஒரு பாம்பு ஜலதார முதலால் தோற்றம் உடைய அதுபோல அதில் அபாவத்தால் எப்போ எந்த பதார்த்தம் தோற்றுகிறதோ அதானும் பதார்த்தம் மறைந்திருத்தா இந்த ஞானமும் போயிடும் சர்ப்பம் தானே நிவர்த்தியாம் சர்ப்பம் நிவர்த்தி ஆச்சு சர்ப்பஞானம் தானா போயிருக்கும் கற்பித்த நிவர்த்தி அதிர்ஷ்ட அதிஷ்டான ஞானம் இன்றி உலகாகாது என்று மீண்டும் சந்தித்து கூறுகும் ஆமா கற்பித நிவர்த்தி கற்பிதம் சொல்றீங்களே அதிஷான ஞானம் அந்தாதானே போதும்னு சொல்லிருக்கீங்களே நீங்க அந்த கண்ட அதிஷானம் வந்தீங்க எப்படி போகும் அப்படின்னு ஒரு கேள்வி முன்னோர்கள் அங்கே ரஜு உபதேசம் அதிஷ்டான ஞானத்தினால ரஜ தோற்றிருந்த பாம்பல் போச்சுன்னு சொன்னீங்க அவங்க ஞானம் இங்க இருக்கு இல்ல உடனே போகும் சொல்றீங்களே போறேன்னு சொன்னாலும் கூட அய்ச்சானே வராமடி போகும் என்பது அது ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்லி அவங்க நிவர்த்தித்தான் ஒன்று அத்தியந்த நிவர்த்தி ஒன்று காரணத்து லயரூபமாக நிவர்த்தி என்று ரெண்டு பேரு காத்திருக்கிறாங்க அத்தியம் முற்றிலும் நீங்க போயிடும் ஒன்றும் காலத்தில் போய் உடம்புறது சகல கற்பித வசுக்களின் காரணம் அதிஷ்டான ஆசிரிதமான அஞ்ஞானம் எல்லா கற்பித வசுக்கும் தான் அஞ்ஞானத்தின் காரியம் தான் பிரபஞ்சம் அஞ்ஞானத்தோடு கூட காரியங்களின் நிவிற்த்தி அதிஷ்டான ஞானத்தினாலேயே தான் அது அஞ்ஞானத்தோடு கூடிய காரியங்கள் நிவிற்த்தி இருக்கே ஞானம் தான் போகும் அது போகாது காரணத்தின் கண் வைரவமான நிவர்த்தி ஐஷான ஞானத்தினால் அன்றியும் அதாவது காரணத்தின்கண் லயரோவம் ஒடுக்கம் அத்திய நிவர்த்தி முன்னே சத்திய ஞானம் போகும் சத்தஞ்சானம் வராமையே லைரோப நிவர்த்தி ஒடுக்கம் ஒடுக்கத்தினால் வரக்கூடிய நிவர்த்தி இருக்கே ஐஷத்தினால் அன்றி அன்றியும் வரும் சுழித்திலும் வரும் பிரளையத்திலும் வரும் பிரளையும் சமர்த்தி சர்வதார்த்தங்களுக்கும் உலவாம் இது இன்றையும் பார்க்கலாம் அங்கே சுவரபதார்த்தங்கள் எனது லயத்தில் லயத்தில் என்ன ஒடுக்கம் அர்த்தம் போக பிரதமான கர்மங்கள் என்ன பிரதமர் கொடுக்கணும்னு அர்த்தம் போகத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்களின் அபாவம் நிமித்தமாக இருப்பது போல இங்கே சரபதார்த்தங்களுக்கும் ஒடுக்கம் எப்போ போகுதுன்னு சொன்னால் அந்த கர்மங்களின் அபாவம் பிரார்த்தமானது இடம் கொடுக்கணும் அப்போ தான் ஒடுக்க ஏற்படும் இல்லை ஒடுக்க வராது சொல்லித்து வராது அப்படி போல அதிஷ்டான ஞானம் இன்றைய சர்ப்பஞானம் லயமா நடத்து சர்ப்பஞானத்திற்கு விடயமான சர்ப்பத்தின் அபாவம் சர்பஞ்சான நிமித்தமாக உள்ளது அதனால ஞானம் வந்து அத்தியினி விருத்தியாகிறது அத்திய ஞானம் வந்தான் அதன் காரியம் நாசமடையும் அது சமாதியில தான் அது வரைக்கும் அது வரைக்கும் எப்படி நாசம் லயர் பனை வருத்தி தற்காலிகமாக ஒழுக்கம் தான் எல்லா பதார்த்தங்களும் அது இங்கு சூழிச்சியில பிள்ளை பிரளயத்தில் ஒடுக்க ஏற்படும் அப்படி போல சர்ப்பஞானத்திற்கு விடயமான சர்ப்பத்தின் அபாவம் சர்ப்பம் இல்லாம போதில்லை அது இன்மை அபாவம்னா இன்மை சற்பஞ்சான் லயத்தில் நிமித்தமாக உள்ளது சர்பயான் லயம் இருக்கு அதனுடைய போச்சு என்று சொன்னா அப்ப இங்கே ஒடுக்கம் ஏற்படுது இல்ல ஞானம் ஞானம் ஒடுக்கம் ஏற்படுது அது ஞானம் லைரூபம் லைரூப நிறுத்தி உண்டாகிறது இவ்வாறு சர்ப்ப நிவர்த்தி ராஜ ஞானத்தாலும் சர்ப்பஞானத்தினது லயம் அதன் விடயமான சர்ப்பத்தின் அபாவத்தார் உலகம் அதனால இது அத்தியந்த தற்காலிக நிவர்த்தி லைரோப நிவர்த்தி அங்கே பழுவில் பாம்பு இல்லை பழிதான் இருக்கு அப்படின்னு நிச்சயம் வந்துருச்சேன்னு சொன்னா இங்கே என்ன பண்ணுது அந்த பாம்பு ஞானம் இருக்கு அது ஞானத்துக்கு அடிச்சானும் தேவையில்லை அச்சாச்சா போகுது போகும்போது இங்கே தற்காலிகமாக ஓடுக்கிற மாதிரி தானா ஓடிங்க போதும் இதுக்காக அயசா ஞானம் தேவை இல்லை தேவை தான் ஓடுங்கது என்பது விளக்கம் அயசானவும் அதனால நூற்றி உண்டு அச்சந்தி நிவர்த்தி லைரோப நிவர்த்தி லைரோபர் நிவர்த்தி தான் இங்கே பேசுறது அச்சந்தி நிறுத்தி அச்சு அது போகும் போகாது லைரோபர் நிவிற்த்தி எங்கேயே சுழிச்சியில் பார்க்கலாம் சமைக்கல பார்க்கலாம் அப்புறம் நாசம் அடைஞ்சிருச்சியா கடை அப்ப விஷயம் வரும்போது மீண்டும் அப்ப எங்க ஒடுக்குதுன்னா அந்த கருத்து ஒடுக்குது அதனால இந்த ஒது சமாதான சொல்லப்ப நிவிற்த்தி ரெண்டு விதம் என்று சொல்லி முடிச்சார் ஒன்று லயரோப நிவர்த்தி மற்றொன்று அத்தியந்த நிவர்த்தி என்ன லயரோபு நிவர்த்தி சுழித்திலே பிரளயத்தில் பார்க்கலாம் அத்தியந்த நிவர்த்தி சமாதியில பார்க்கலாம் நிவர்த்தி சமாதியில்தான் அத்திய நிவர்த்தி உண்டாகும் அதனால இந்த லயரோப நிவர்த்தியின் மூலமாக ச நிவர்த்தி ஆகும்போது அதிஷ்டான வந்தாலும் கட்டாயமில்லை அதாவது தியானத்தின் அறிஞானம் பகுதி ஞானம் வந்தாலே பாம்பு நிவர்த்தி உண்டாகும் என்பதை சொல்லி முடிச்சார் அல்லது சர்ப்பமும் அதனது ஞானமுகிய இரண்டனது நிவர்த்தியும் ஞானத்தாற்றானே உழகாம் உழவாம் ரஜ் ஞானம் என்னை எப்போது பிரச்சானோ அப்போது அந்த கண்ணத்தின் விருத்தி நேத்திர வாயிலாக புறம்போந்து அடைந்து நேத்திர வாயிலாக புறம்போந்து ரஜ தேசத்தை அடைந்து ரஜுவிற்கு சமாளமாகிய ஆகாரமாம் அதனால் ரஜுவின் பிரத்யட்ச சமயத்தில் விருத்தி உகை சாதனமும் ரஜ்ஜபோய் சேதனமும் பேதமின்றி ஏகமாம் விருத்தி சமநகரம் அடைமையானால் அதிஷ்டானம் என்று ஒன்றா சேர்ந்தது இவருக்கு ஏது கூறுதும் காரணம் சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் சேதனத்திற்கு உபாதி வேதத்தால் அன்றி சொல்வத்தால் யாரு பேதம் இல்லை அயஷ்டான சேதனத்துக்கு உபாதி வேதத்தினால் தான் வேறுபாட தேற்றமொழிய எந்தாலும் கிடையாது அவ்விருத்தியும் ரஜுவும் வெவ்வேறு தேசத்திருக்கில் அப்போது உபாதி உடைய சாதனங்களுக்கு இரண்டு உபாதியும் ஒரு இடத்திலே இருக்கில் அப்போது உபசேய உபகித சேதங்களுக்கு இவ்வாறு வேதாந்த பரிபாசாதி கிரந்தங்களில் கூறியிருக்கின்றால் பிரத்யான சமயத்தில் விருத்தபூரி சாதனமும் ஏகமாம் அந்த கருணத்திலும் அதன் விருத்தியிலும் உள்ள அவைகளின் பிரகாசகமான சேதனம் மாத்திரம் சாட்சி எனப்படுதலின் ரஜி ஞான சமயத்தில் உபகி ரஜ்ஜு உபகித சேதனத்தோடு அபிண்டமான சாட்சியும் அவர் ரஜி ஞானத்தாற்றானே பயணமாவதால் கற்பி சற்பஞானம் நிவர்த்தி அதாவது அந்த கடல் நிறுத்தியும் அந்த ரஜ்ஜு உபகத சேதனம் போகுது ரஜி சமான வேலை அவங்க பங்கமடைது இங்க அந்த கணக்கு உபரி சாதனமும் அந்த ரஜ் சாதனம் ஏகத்தம் அடை அப்படி ஏகத்தம் அடைகிற காரணத்தினால அந்த பழுத ஞானம் வந்தாலே சர்ப்ப நிவர்த்தி கூடும் சர்ப்பானம் நிவர்த்தி கூடும் என்பது சொல்லி முடித்தார் அயல்பு ஏழாசனத்தில் முடிக்கிறார் பண்டையம் சாட்சியானது தான் அஞ்ஞாதமாயின் அந்நாதம் மறைபட்டிருக்குமே ஆனால் திருப்பிடி ஞானம் அச்சாட்சியினால் பொருந்தாது அந்த கான்பான் காட்சி காணப்படும் அதனால் சர்வ திருப்படிகளின் ஞானத்திலும் அவசியம் இருக்கின்றது என்பது அச்சாட்சி ஞானத்தால் சர்ப்பஞானம் நிவர்த்தி கூடும் ஞானம் வறுமையானால் சர்ப்பஞானம் நிவர்த்தி கூடும் சர்ப்பத்திற்கும் அது ஞானத்திற்கும் ஐஸ்தானம் வெவ்வேறாக கூறினமையில் இவ்வளவு சங்கை சமாதானங்கள் உண்டாகின இது வரைக்கும் ரெண்டு ஐஷத்திலே அஞ்சானம் பண்ணிவிட்டது விழித்த உயர் சாதனம் இந்த அந்த கண்ணு ஓரி சாதனம் உளித்தம் அதாவது விசய உரி சாதனம் விசய உயிர் சாதனமும் அந்த கண்ணு உபயோக சாதனமும் ரெண்டு சாதனமும் அஞ்சானம் பண்ணி அப்புறம் விழித்தின் சம்பந்தத்தினால சோபம் அடைஞ்சது என்ன அந்த சேதனத்தில் ஆசிரியத்திருக்கின்ற அதித்தியானது கலக்கமடைந்து பழுதியாக இல்லாமல் பாம்பாக தோற்றம் எடுக்கிறது அது இந்த அனுசாரமாக ஞானம் உண்டாகிறது அதன் பிறகு விருத்தி ஞானம் அதாவது விளக்கு வச்சு பார்த்தவர்கள் அந்த விருத்தி ஞானம் உண்டாகிறது அதை விறுத்தி ஞானம் உண்டான பிறகு பழுதி ஞானம் உண்டாகிறது பழுது ஞானம் வந்தவுடனே இந்த பாம்பு ஞானமும் நிவர்த்தி ஆகிறது பிற பழமும் உண்டாகிறது ஆகவே அந்த பழுதை உபதை சாதனமும் இந்த வீர்த்தி உபகை சாதனமும் ஏகத்தை அடைகிறது அதனால பழுதை ஞானம் வந்தால பாம்பு உண்டாகும் என்பது இதுவரைக்கும் ரெண்டு பட்சத்தோடைய ஐஷா சாதனங்களை அங்கீகாரம் பண்ணி பேசப்பட்டது இனிமேலே ஒரே அதித்து மட்டுமே இங்கே சர்ப்பத்திற்கு அதிஷ்டானம் சொல்லப்படும் என்பதை ஆரம்பிக்கிறார் இனி சர்ப்பத்திற்கும் அதிஷ்டானம் ஒன்றே என்னும் பட்சம் கூறுதும் வாகியமான ஓர் ரஜோதய சேதனத்தை சர்ப்பத்திற்கும் அதன் ஞானத்திற்கும் அதிஷ்டானம் என்றால் கூடார் வெளியில இருக்கின்ற சேதனத்தை சர்ப்பத்திற்கு ஞானத்திற்கும் ஒன்று சொல்லக்கூடாது எதனாலேன் எத்துணை ஞானம் உழவாக நின்றனவோ அத்துணையும் பிரமாதா அல்லது ஞானம் எல்லாம் பிரமாதா அல்லது சாட்சியின் உள்ள பொருள்களுடைய ஆசிரிதம் அல்ல வெளியில உள்ளது விஷயம்தான் விஷயத்தின் ஞானத்துக்கு இங்க அந்த கணக்கு அதுக்கு இடம் கொடுக்கும் வாக்கியமான ரஜ சேதன ஆசிரிதமாக ஞானம் கூடாது அப்படி சர்ப்பத்திற்கும் ஞானத்திற்கும் அதிஷ்டானமாக அந்தக்கரண உபகித சாட்சி சாதனத்தை ஒப்பினால் சரீரத்தின் உள்ளே அந்தக்கரண தேசத்தில் சர்ப்பம் தோற்ற வேண்டும் தோன்ற வேண்டும் இல்லைன்னா உள்ளே வச்சுக்கோமே அந்த இல்ல அந்தக்கண உபகி சேதம் இருக்கே இதே ரெண்டுக்கு வச்சுக்கலாம்னு சொன்னா அப்ப உள்ளேயே பாம்பு தோட்டணும் அப்படி தோட்டம் என்ன ஆச்சுன்னா ரஜு தேசத்தில் சர்ப்பம் தோன்ற வீழ்வதில்லை அகத்தே நின்ற சர்பத்தின் தோற்றம் வலியால் உலகம் என்று ஒப்பினால் ஆத்மக்கியம் சித்தியாம் அவன் தான் சொல்றாங்க வெளியில பாம்பு இல்லை உள்ள வெளியில் தோற்றுறாங்க அந்த மாதிரி தான் வந்துடும் அது நமக்கு உடன்பாடு இல்லை ஆகவே ரஜனம் ஞானத்திற்கு அதிஷ்டானலும் அந்த கனவு சேதனும் சர்ப்பத்திற்கு அதிஷ்டான இவ்வாற்றால் சர்ப்பத்திற்கும் அதிஷ்டான ஒன்றியாது ஒன்றிய பொருந்தாது பொருந்தை விட நீங்க சொல்லிடுவோம் ஆரம்பிக்கிறார் இப்போது ரஜு விஷயம் ரஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய அதுல தோற்றக்கூடிய பாம்பு பாம்புக்கும் இந்த பாம்பின் ஞானத்திற்கு ஒரே அதிர்ஷ்டம் சொல்லணும் அத சொல்ல போற நேத்திரேந்திரிய வாயிலாக புறம்பு வந்து ரஜ்ஜுவின் சமீபம் அடைந்த இது என்னும் ஆகாரமான அந்த கண்ணத்தின் விருத்தி இது என்பதை அந்த ரஜுவ சுற்றுறது ஆனால் இது ரஜு அனு சொல்லாம இது பாம்புன்னு சொல்றோம் அதனால அத்தியாசம்னு சொல்லுது அந்த அந்த கருணத்தின் விருத்தி உதவி சேதனத்தின் ஆதரித்தமாயுள்ள அவத்தியின் தமோகுணக்கூறு சர்பாகார பரிணாமம் சத்து குணக்கூறு இந்த ஒவ்வொரு விருத்தியிலும் மூணு குணம் உண்டு அது சத்து குணக்கூறு ஞானாகாரமாகவும் தமோ குணக்கூறு விசாகாரமாகும் முன்னேவர் சொல்லியிருக்க சொப்பனத்தில் எந்த விஷயம் இல்லை அந்த காரணம் விருத்தி தான் விருத்தி ஆதினந்தாங்க அது எல்லா விருத்திய உள்ள தமோ குணக்கு ஒரு விஷயாக பரிணாமம் அடையுது சோபனத்தில் அதே விருத்திய உள்ள சத்து குண கூறானது ஞானாகார பரிணாமம் அடையுது பிரஜோகுணக்கு ஒரு அபிமான பரிணாம அடையுதுன்னு பார்த்தோம் அப்படி போல் இங்கேயும் அதே கொள்கை தான் அதனால அதில் விருத்து போதை சேதனை ஆசிரிதமான விருத்தி ஓய்வு சாதனம் இருக்கு அதனுடைய ஆசிரியமான இடமான அர்த்தம் ஆசிரிதமான அவித்தை அதில் இடமாக்கொண்டிருக்கின்ற அவித்தை சர்ப்பத்திற்கும் அது ஞானத்திற்கும் உபாதான காரணமாம் ரெண்டுக்கும் உண்மைதான் விருத்தி போது சேதனம் அதிஷ்டானமாம் விருத்தியினாலே வளைப்பட்ட சேதனம் இருக்கு அது இருக்கு விருத்தி ரஜ புறம்பே நேத்திர வாயிலாக போர் இருத்தலால் விருத்திபோது புறம்பே உள்ளது உள்ள கிடையா உள்ள அந்த கலசாதனம் தான் வெளிவந்து சர்ப்பத்திற்கு ஆசிரியமாதல் கூடும் சர்பத்த இடமாக சொரூபம் அவ்வளவே உள்ளது அந்த கரணம் எவ்வளவு அதுவரை சாட்சி இருக்கும் சரீரத்தின் அகத்தே உள்ள அந்த விருத்திரவு பரணம் அடைதலின் உள்ளே இருக்கிற அந்தக்கலனம் தான் விருத்தியாக வெளியில் வருது அப்போ வெளியில் வரும்போது அந்த விருத்தினால் வளைப்பட்ட சேதனம் இருக்கு அது சாட்சியழகம் தான் அதனால அந்த எவ்வளோ உள்ள சாட்சியின் அது சொருபமும் அவ்வளவே உள்ளது சரீரத்தின் அகத்தே உள்ள அந்த கரணமே விருத்தெருவு பரணாம் அடைதலின் விருத்தி உபகதி சாட்சியாம் ஆகவே அது ஞானத்திற்கு ஆசிரியமான கூடும் அதுக்கு ஞானாகார பரிணாமம் பொருந்தும் எப்போது ரஜ்ஜுவனது சாட்சாத்காரமாக விளக்க வச்சு பார்த்த பிறகு அந்த ரஜ்ஜு பழையினுடைய சாட்சாத்காரம் உண்டாகிறது அப்போது ரஜு சாதனம் விருத்தி சாதனம் எனும் இரண்டும் யாகமாம் விருத்தி போய் அந்த ரஜபோய் சேனத்தை யாகத்தை அடைகிறது அதனால் ரஜ்ஜுவின் ஞானத்தால் சர்ப்ப அதன் ஞான நிவர்த்தியும் கூடும் அது ரஜம் வந்தவுடனே அந்த சர்ப்ப நிவர்த்தி போயிருது போன உடனே இங்கே இருக்குங்க அது சர்ப்ப ஞானம் இருக்கு அதுவும் போயிருது இப்ப என்ன இருக்குது ரஜி ஞானம் உண்டாகிறது ரஜ்ஜு தோற்றுறது ரஜ்ஞானம் உண்டாகிறது என்ன ஞான ஞானம் சொல்லப்பட்டிருக்கு அங்கே வெளியில் ரஜும் போது இங்கே ஞானமும் ரஜ்ஞானம்தான் இருக்கும் ஒரே அதிக்கும் இங்கே ஒத்துக்கொள்ளப்படுது பத்து பூடருக்கு சர்ப்பம் தண்ட முதலிய பத்து பதார்த்தங்கள் வெவ்வேறாக தோல்ற அல்லது சகலருக்கும் சர்ப்பம் ஒன்றிய தோன்று அங்கே எவனுக்கு ரஜுவின் சாட்சாத் காரமாக அவனுக்கு அவனது விருத்தி சாதனத்தில் கற்பிதமாகிய அத்தியாசம் நிவர்த்தியாகிறது மற்றவனுக்கு இல்லை அதனால் விருத்தி சேதனமே கற்பிதத்திற்கு அதிஷ்டானம் பிரஜோ முதலே விடையோபதி சாதனம் அல்ல என்பது இதனால தெரியுது இன்னும் பிரஜோபோதய சேதனத்தை சர்ப தண்டாதிகளுக்கு அதிஷ்டானமாக ஒப்பினால் பத்து பொருடருக்கு தோன்றானிருக்கும் பத்து பதார்த்தங்களும் ஒவ்வொருவருக்கும் தோன்ற நமது கொள்கையால் எவனுடைய விருத்தி சேதனத்தின் எப்பதார்த்தம் கற்பிதமோ அது அவனுக்கே தோன்றும் அந்நியனுக்கு இல்லை இவற்றால் வாகிய சற்பாதிகளுக்கும் அவைகளின் ஞானங்களுக்கும் விருத்தி உதித்த சாட்சியை அதிஷ்டானமாம் ஸ்வப்பன அவைகளின் ஞானங்களுக்கும் அந்த கண உதித சாட்சி அதிஷ்டானமாம் இவ்வாறு சவசத்தின் விளச்சலமான அனுலட்சுமியை பரிணாமிய அழச்சினிய சப் சர்பாதிகள் அனுவட்சியை கியாதி எனப்படும் இது வளர்க்கறதுக்கு ஒரு தான் சொல்ற ஒரு ரஜு சர்ப்பம் தோற்றுற ஒருத்தனுக்கு இன்னும் பல பேர் வர்றாங்க என்னையாத்த இல்லையா தண்டம் தான் தோற்றுறது அப்படிங்கிற வருத்தன் இல்லை புதுமையான தோற்றுறது ஜலங்கார தனவெடிப்பு அப்படின்னு சொல்றான் அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லையா பத்து பேருக்கு பத்து தர்ப்பாத ஒருமே இப்ப இதுல யார் என்ன தெரியுதுன்னு சொன்னா எவனுக்கு சப்ப சாட்சா அதாவது சப்பம் போய் பழுதி சாட்சா வருதோ அவனுக்கு மட்டுமே விலகிய மற்றவன் விலக மற்றவனுக்கு இருக்கு அவரும் பார்த்தான் இது விளக்க பேட்டரி லைட் வந்து அடிச்சு பார்த்தான் அழிச்சு பார்த்த உடனே இது பழுதுதான் பாம்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்துக்கிட்டான் அவன் பேட்டரி லைட் அடிச்சு இவங்க அடிக்கல இவங்களுக்கு தெரியல இல்லையா சொியில இருக்கின்றனக்கூர் தான் பாத்து ஞானமாக நஷ்டப்படைஞ்சிருச்சு போன உடனே அந்த கடவுள் தோற்றுச்சு தோற்றின உடனே அவனுக்கு பழுத ஞானம் இருந்ததுனால பழுதை பழுதை பார்த்ததுனால பழுத ஞானம் அதனால அவளுக்கு நிறுத்தி ஆகிடுச்சு மற்ற நிகழ்த்தி ஆகலை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த காரணம் விருத்தி தான் இங்கே அதிஷ்டானமா இருக்க விருத்தி உதிசேயதான் அதிஷ்டானம் இல்லையா வேறு எல்லாருக்கும் ஒரே அதிஷ்டானம் கிடையாது அதான் பழுதை உபதி சாதனமா இருந்தாக்கா ஒரே அதிஷ்டானம் அப்போ இப்போ அப்படி இல்லை அவரோட தினத்தனி அதிஷ்டானம் அந்த விருத்தி உபதி சாதனம் என்பது இது பெறப்படுகிறது இது திட்டாந்தத்தினால விடுத்த பழைய ரஜிசற்ப அதிஷ்டம் உடைய ரெண்டு அதிஷ்டானங்கள் தேவையில்லை என்று குடிக்கிறார் என்ன அர்த்தம் ஆச்சேன்னா பாருங்கள் கேளுங்க இருபத்தி ஒன்பதாம் பிரசண்ட சங்கை சசத்தின் விளச்சணம் அனிர் சின்ன மன்னால் கூடாது என்பது கேள்வி யாவினாலேனே யாது சத்திற்கே விளச்சணமோ அவது அசத்தான் ஆகவே சத்திற்கு விளச்சணம் அசத்தல்ல என்று சொல்லுங்கள் அசங்கதமா ஆகவே ரகிதத்தை இல்லைன்னு அர்த்தம் சகிதம் கூடியது அர்த்தம் சொரூபத்தோடு கூடாததை சத்து விளச்சணம் என்றும் சத்துக்கு வேறானது என்றும் வித்தியமானம் வித்தியமான இருப்பதுன்னு அர்த்தம் வித்தியமான சுரூபத்தை இருப்பு ஆகிய சுரூபத்தை அசத்து விளச்சணம் என்றும் சொல்லில் ஒரு பதார்த்தத்திலே சுருப ராகித்யம் சுருப சாகித்யம் என்னும் இரண்டும் பொருந்தார் அதாவது சசத்து விளச்சலத்துக்கு இலக்கணம் பொருந்தில்லையே அப்படின்னு கேட்டா பதில் சொல்ற காலத்திரயத்திலும் யாதொன்றிற்கு நாசம் இல்லையோ அது சத்து சத்து இலக்கண்தான் இது காலம் அபாத்தியமாயிருப்போம் சத்து மூன்று காலத்திலும் பாதிக்கப்படாதது பாதமாக எந்த ஒரு பதார்த்தம் ஒரு காலத்தில் கெடுதல் ஏற்படுகிறதோ ஒரு காலத்தில் கெடுதல் ஏற்பட்டால் மூன்று காலத்தில் இல்லையா அர்த்தம் அது சத்து விளக்கணம் சத்துக்கு புறம்பானது வேறானது அர்த்தம் சரஸ்வரங்கம் கன்யாபுத்திரன் போல சொருவம் அசத்தி. அசத்துக்கு இலக்கணம் என்ன வடிவம் இல்லாத அர்த்தம் சசிருங்கம் முயற்கொம்பு மஞ்சாபுத்திரன் மரடி மைந்தன் இதெல்லாம் வடிவம் கிடையாது அது அசத்தின் பேரு அதில் விளச்சணம் சொருவமுடையதாம் அதற்கு வேறாக என்னது வடிவம்டையதுன்னு அர்த்தம் இவற்றால் பாதி யோகிய சொருவமுடையது சசத் விளச்சண சத்தத்திற்கு போறலாம் சத் அப்படின்னா இருப்பு உடையது அவங்க இருப்பதும் அசத்தின்னு இருப்ப எதிர்பாரம் இல்லை வேறு விளைச்சம் இருப்பில் அப்புறம் இங்க அசத்தம் இல்லாத வடிவமே இல்ல வந்தியாபுத்திர மாதிரி அப்போ அதற்கு வேற வடிவம் இருக்கு சொல்லப்படாது வடிவம் இருக்கு என்ன சேர்த்துனா அது ரெண்டும் சேர்த்துக்கணும் வடிவம் இல்லாதது வடிவம் உள்ளது ஆதாரம் இருப்பில்லாது இருப்பும் இல்லை வடிவம் உள்ள சத்துக்கு வேறானது அது சத்துக்கு வேறானது சத்து இருப்பு இருப்பில் அர்த்தம் இருப்பில் அசத் என்ன வடிவம் இல்லாதது வடிவம் இல்லைன்னா வடிவம் வேறு சொல்லிட்டோம் வடிவம் உள்ள இருப்பு இல்லை ரெண்டு சேத்துக்கிட்டோம் ரெண்டு சேர்த்துக்கிட்டா சசத் சத்து காசத்துக்கு விளக்கணம் வேறானது அர்த்தம் அது சசத் விளைச்சனும் வேறு வேறான சத்து என்ன இருப்பு அங்க இருப்பு இல்லாதது அசத்தன்னா இருப்பு இல்லாதது அதாவது வடிவம் இல்லாதது வடிவம் உடையது ஒரு ரெண்டு சேர்த்து அந்த ரெண்டு இருப்பு இல்லை ஆனா வடிவம் உண்டு இத சத்துக்கு வசத்துக்கு வேறானது சத்து வச்சனம் என்ன பேருங்க அணிவிச்சியா அனுப்பி பதார்த்தங்கள் இருக்கு சினிமா பாக்குறீங்க பதார்த்தம் இருக்கு இருப்பு இருக்காது தடை பாருங்க இருக்க டிவியில பாக்குறீங்க டிவியில என்ன அத்தனையோ வருது உருவம் தெரியுது ஆடுது பாடுது தங்குதா தங்க வச்சுட்டு தடை தாத்தோண்டு வடிவம் உண்டு இருப்பில் வடிவம் உண்டு இருப்பில் போகும் பாதம் மெய் ஆகுமா என்ன சொல்றது அனிவேசனியம் என்ன ஒன்னு சொல்ல முடியல இருப்பு இல்லாம இருக்கு ஓட்டுறது என்னயா அந்த பதார்த்த எடுக்கலாம போனா காணுமே அப்படிங்கிறோம் அது இருப்பு இல்லை அப்படி இருப்பு இல்லாதது வடிவம் இருந்தாலும் இல்லன்னு அர்த்தம் பொரு பாதை யோகியுக்கிறது சசத் விளச்சணி அணிவாதிய பாபதார்த்தம் பேரு மாய்சணம் இது தெரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் விளச்சணம் இவ்வாற்றால் பாதயோக்கிய சுருவம்டையது சத சத் விளச்சண சத்திற்கு பொருளாம் அதான் அர்த்தம் சத்து விளச்சண சத்தத்திற்கு பாத யோக்கியம் என்று பொருள் சத்து விளச்சணம் சத் இருப்புறானது இல்லைன்னு அர்த்தம் அசத் விளக்கணம் என்னும் இவ்வளவு சத்தத்திற்கு சொல்லுவடையது பொருள் சொல்லுவடையது ஆகவே சசத் விளச்சணம் அனிர்வச்சனியம் என்ன அசங்கதம் அசங்கம் பொருந்தா போகாது பொருந்தம் இவற்றால் எங்கே பிரம ஞானம் ஒன்று எல்லா இடத்திலையும் ஞானம் வறுமையானால் அங்கே அனிர் வச்சினிய பதார்த்தங்கள் முழுதும் உற்பத்தி சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய பதார்த்தங்கள் முழு உற்பத்தி ஆகும் அந்நிய சாஸ்திரங்களில் ராஜ்யத்தின் உற்பத்தி ஒப்பில்லை இருக்காங்களே ஆத்ம கியாதி அனிதாக்கியாதி அப்புறம் அனி அக்கியாதி இவெல்லாம் ஒத்துக்கறதில்லை சத்யாதியாவது ஒத்துக்கிறான் ஆனாலும் அவர் மதத்திலும் அனித சின்ன கியாதி லட்சணமாகும் அவன் சத்தியாதி என்ன இருப்பு இருக்குங்கிறான் அது பொருந்தாது ஆகவே இதுவரைக்கும் அந்த ஆறு பிரிவுடையம் எல்லாம் காட்ட போற அது இன்னும் குழம்பம் அத்தியாச இலக்கணம் அத்தியாச இலக்கணம் ஆரம்பித்து இதில் இலக்கணமும் திருஷ்டாந்தமும் தாஷ்டாந்தமும் ஆகிய மூணு நிலைய சொல்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் கெடிச்சு தான் இதை முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது தான் கொஞ்சம் ஊன்றி பார்த்தா தான் கொஞ்சம் விளங்க வழியே ரெண்டு இலக்கணம் சொல்கிறாரு ரெண்டு இலக்கணம் மனசில் தரிக்கிறதே கஷ்டம் அதாவது திரும்ப திரும்ப படிக்கணும் கேட்கணும் விசாரிக்கணும்ப்டுடைய ஒருமுறை படித்தாலும் கேட்டாலும் வந்துடாது இது ஒரு குழப்பம் அப்படி இருக்கிறதுனால எது முடிஞ்ச வரைக்கும் ஏற்றுக்கொள்ளும் இனி அத்தியாச இலக்கணம் அறுபத்தொராசத்தில் தனது அபாவாதி கவனத்தில் தனது அவபாசம் அத்தியாசமா இது இலக்கணம் தனது தன்னுடைய அபாவ அதிகரமான இடம் தான் இல்லா இடத்திலே தனது அவபாசன தோற்றம் தான் இல்லாடத்திலே தான் தோல்றது அது அத்தியாவசிய லக்கணம் பாம்பு பழுதை இல்லாத போதும் கூட தோற்றுறது அது அத்தியாசம் உள்ளோரின் லக்கணம் பாரமாத்திரிகமாகவும் வியாபகமாகவும் ரஜதாபாவத்தின் அதிகரணமான வெள்ளியில் அதிகரமாக இடமான அர்த்தம் சுத்தியில் ரஜிதமும் அதில் ஞானம் அலுவஷமாக தோல்கின்ற வகையில் இவ்வத்தியாச இலக்கணம் பொருதுமாறு காண்க அது அப்போ சொன்னது அல்லது அதிஷ்டானத்தின விஷம சத்தையுடையதின் அவபாசம் அத்தியாசமாகும் அதிஷ்டானம் இது என்ன இருக்கலாம் பாரம சக்தியாக இருக்கலாம் வியாபார சக்தியாக இருக்கலாம் சத்தோடு இருக்கலாம் அதிஷ்டானம் அதனுடைய விஷம வேறான சத்தை அவருடைய தோற்றம் அவகாசம் எதுவோ அது அத்தியாசம் என்று ஆயரணம் வைத்திருக்காரர் ஒப்பி இருக்கும் அத்தியாச இலக்கணம் அனைத்திலும் பாஷியக்காரர் ஆயுஷங்கரர் அவளை செய்திருக்கும் இவ் அத்தியாச இலக்கணம் அசாதாரணமா அப்படின்னா சில இடங்களில் மட்டுமே பொருந்தும் பொருந்தான் வியாகரண ரீதியால் இலக்கணம் வியாகரண இலக்கணம் அர்த்தம் இலக்கணம் உரையினால அத்தியாச அவபாச பதங்களுக்கும் விடயமும் ஞானமும் வாட்சியமும் அதாவது அத்தியாசத்தினால் தோற்றக்கூடிய அது தோற்றங்களுக்கே அத்தியாசத்துக்கும் அவபாசத்துக்கும் இந்த பதங்களுக்கெல்லாம் வாட்சியம் ஞானம் அது விஷயம் ரெண்டும் சேர்த்துக்கணும் அதான் அர்த்தாத்தியாசம் ஞானாத்தியம் சொல்லுவார்கள் ரெண்டுமே சேர்த்துக்கணும் அதே விஷயம் வாட்சியம் அர்த்தம் வாசிய அர்த்தம் ஆகலின் அர்த்தாத்தியாசானாத்தியாச பேதத்தால் அத்தியாசம் இருவகைத்து அவற்றுள் அர்த்தாத்தியாசம் அநேக பிரகாரம் இப்போது அர்த்தாத்தியம் சொல்லக்கூடியது விஷயம் அந்த தோற்றுறவு அது பல பிரகாரம் சொல்றோம் ஏன்னா அது அனுசாரமாக ஞானம்மாறுனால அது சொல்லுவது தேவையில்லை அதை பற்றி இப்போ சொல்ற ஒரு கேவலம் சம்மந்தம் மாத்திரம் அத்தியாசமாம் அதாவது கேவலம் சம்மந்த அத்தியாசம் வேடத்தில் சம்பந்த விசிஷ்ட சம்பந்தி அத்தியாசமா சம்பந்தமும் சேர்ந்த அந்த பொருளும் சம்மந்தி அத்தியாசமாகும் கேவலம் தர்ம அத்தியாசமா அந்த குணம் அந்த பண்பாடு மட்டும் அந்த அத்தியாசமாகும் வேடத்தில் தர்ம விசிஷ்ட கூடிய இருக்கின்ற தர்மியம் அத்தியாசமாகும் வேடத்தில் அந்யோனி இது அதில் சேரும் அதில் இது தேவை நெல்லை சேர்ந்தது வருடத்தில் அனிதராத்தியாசமும் ரெண்டு ஏதாவது ஒன்றுதான் வச்சுக்கணும் என்பது அர்த்தம் இவ் அநிதராத்தியாசமும் இருவகைத்து ஒன்று ஆன்மாவில் அனாத்மா அனாத்மாத்தியாசமாம் மற்றொன்று அனாத்மாவில் ஆத்மாத்தியாசமாம் முறையே சொல்றார் இவற்றை சொரூபாத்தியாசம் சம்ஸ்காரகாத்தியாசம் என்ப யாதொரு பதார்த்தத்தின் சொரூபம் அனுவிசீகமாக தோன்றுமோ அதை சொரூபாத்தியாசம் என்பர் அது இப்ப வெள்ளி போல அதாவது எல்லா அத்தியாசங்களும் அடக்கம் சுரூபாத்தியாசம் என்றும் சம்சர்கத்தியாசம் சம்சர்க்குள்ள சம்பந்தம் அர்த்தம் சம்சர்க்கம் நல்ல நல்ல சம்பந்தம் அர்த்தம் வேணும் நன்றாக சம்பந்தம் சம்சர்க்காத்தியாசம் சுரூபாத்தியாசம் இது ரெண்டு இலக்கணம் எல்லாத்துக்கும் பொருந்தும் எப்படின்னு சொன்னா பொய்ப்பொருளானது மெய்ப்பொருளில் சொருபமாக அத்தியாசம் அடையும் சொருபம் என்ன வடிவமாகவே உதாரணம் பழுதை மெய்ப்பொருள் விவகாரத்தையானது மெய்ப்பொருள் வச்சுக்கோங்க பாம்பு பொய்பொருள் பொய்பொருளானது பழுதையில் முழுமையாக பாம்பும் அந்த பாம்பின் சம்பந்தமும் பழுதையில் இருக்கு இது சொருபாத்தியாச மெய்ப்பொருள் இருக்க அது பொய்ப்பொருள் சம்மந்தம் மட்டும்தான் உண்டாகும் அதே பழமையில பழதிய வியப்புகள் பொய்பொருள் வச்சுக்கிட்டாக்க பழுதியின் சம்பந்தம் மட்டும்தான் அந்த பாம்பு இருக்க முடியாது பழுதியை முழுமையாக பாம்பு அத்தியாசமாகறதில்லை அதனால அங்கே சம்பந்தம் மட்டும் சம்ஸ்கர்கம் அதுதான் பாம்பை நோக்கும்போது சுகமாக அத்தியாசம் அடையுது பழைய நோக்கும் போது சம்மந்தம் மட்டும் அத்தியாசம் இது திருஷ்டாந்தம் எல்லாத்துக்கும் இப்படிதான் பாத்துக்கலாம் அதே போல அதிஷ்டானத்தில் ஆத்மா மெய்பொருள் அனாத்மாவாகிய அகங்காரம் அந்த கலனம் பொய்பொருள் ஆத்மாவுடைய சம்பந்தம் சொருவா அத்தியாசம் அடையதில்லை சம்பந்தம் மட்டும்தான் அனாத்மா அந்த கலனம் அந்த கலன சம்பந்தம் ரெண்டுமே ஆத்மாவில் அத்தியாசம் அடையும் இது சொருவாத்தியாசம் என்றும் அங்கே ஆத்மாவுடைய சம்பந்தம் சம்பந்த கொஞ்சம் மனசில் பயந்து பொதுவாக சுர்வாத்தியாசம் என்றும் சம்சார்கத்தியாசம் என்றும் ரெண்டு பிரிவு பொது இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதெல்லாம் விளங்கி போயிடும் எல்லா இடத்திலையும் பார்த்துக்கலாம் அப்புறம் தர்மாத்தியாசம் தர்மசக்தி தர்ம வித்தியாசம் அதெல்லாம் அவர பார்த்துக்கலாம் ஒரு பொய்ப்பொருளாக இருக்கிறது சொருவமாக வித்தியாசம் அடையும் சொருவம் சம்பந்தம் ரெண்டும் மெய்ப்பொருள்ங்கிற சம்மந்தம் மட்டும் அப்படிங்கிற அவ்வளோதான் இது தெரிஞ்சுட்டு போறோம் மற்ற எல்லா விளக்கமும் சுலமாக வந்துடும் என்ன சொல்லுது இருக்க அது ஒரு பொருள் மெய்ப்பொருள் ஒரு பொருள் பொய்பொருள் எதுலையுமே ஒன்று பொய்யை ஒன் மெய் இருக்கும்